ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்ம காரியங்களை பண்ணுற பொழுது நாம் எந்த எந்தவித ஆச்சாரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அதில் அங்கசுத்தியோடு பண்ணணும் வாக்ஷுத்தியோடு பண்ணணும் மனசுத்தியோடு பண்ணணும் அப்படின்னு திரிகரண சுத்தியோடு நாம் எந்த கர்மாவை செய்தாலும் செய்யணும்னு வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது அதில் பார்த்துன்னு வர்ற பொழுது கட்டிசூத்திரங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் கட்டிசூத்திரம்னா அரைஞான் கயர்னு இடுப்பில் கட்டிக்கிற கயருக்கே அதை கட்டாயம் கட்டின்றுதான் நாம் கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது கட்டிசூத்தம் வினா ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் கர்ம கரோதியஹா சர்வம் தன் நிஷ்பலம் வித்தியாது சோபி நக்ன இதிஸ்மிருதா அந்த கட்டிசூத்திரம்னு சொல்லக்கூடியதான அந்த அரைஞான் கயர் இல்லாமல் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சர்வம் தம் நிஷ்பலம் வித்தியாது அது பலமில்லாமல் போயிடும் சோபி நக்ன இதிஸ்மிருதா அவனுக்கு நக்னன்னு பேர் அங்கே வர்ற தேவதைகள் அத்தனை பேரும் அவனை அம்மனை நிர்வாணமாகத்தான் பார்க்கிறா அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதே போல உத்தரியம்னு சொல்லக்கூடியதான ரெண்டாவது வேஷ்டியை கட்டின்று தான் நாம் தெய்வ காரியங்களை செய்யணும் பித்திருக்காரியங்கள் இந்த அபர காரியங்கள் செய்கிற பொழுது ஏகவஸ்திரத்தோடு செய்யணும் அப்படின்னு எந்தெந்த காரியத்தை எந்த எவ்வளோ எப்படி இப்படி செய்யணும்னு நமக்கு ரிஷிகள் காண்பிச்சுருக்கா அப்படி சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து ஸ்நானத்திலேருந்து ஆரம்பித்து பண்ணுற பொழுது ஒருவேஷ்டி ஒரே ஒரு துணியை கட்டின்னு ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஒரு துண்டை கட்டின்னு மேலே ஒரு துண்டை கட்டின்னு தான் ஸ்நானம் பண்ணணும் நிர்வாணமாக ஸ்நானம் பண்ணக்கூடாது உடம்பில் துணியே இல்லாமல் குளிக்கக்கூடாது குளித்தா தேஜஸ் பூரா கீழே இறங்கி போயிடும் நாம் பண்ணின ஜபங்கள் பூரா கீழே இறங்கிடும் ஜபமே பண்ணாத மாதிரி ஆயிடும் அதனால் வஸ்திரம் இல்லாமல் ந விவசன ஸ்னாயாது அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது அதே போல் நெய்க வஸ்திரேன புஞ்சித்தான்னு ஒரே ஒரு வேஷ்டியை கட்டின்னு சாப்பிடக்கூடாது மேலே துண்டு கட்டின்னு தான் சாப்பிட்ணும் பூஜைகள் எவைகள் பண்ணினாலும் இன்னொரு துண்டு வச்சுக்கணும் உத்தரியம்னு பேர் அதுக்கு அந்த உத்தரியத்தை கட்டின்னு தான் பூஜை பண்ணணும் திருத்தீய வஸ்திரம்னு இன்னொன்று வச்சுக்கணும் கையில் மூணாவதாக வச்சுக்கக்கூடிய துண்டு இந்த துண்டுகள்லாம் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கணும் கலர் துண்டுலாம் வச்சுக்கிறதுன்னு இந்த நாளில் வருது கை தொடச்சிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கலர் துண்டாக வச்சுக்கிறதுன்னு வருது ஆனால் கலர் துண்டு நாம் வச்சுக்கப்படாது கையில் பல நிறங்களில் கோடு போட்ட துண்டுகள் நுனி தைச்சப் தைக்கப்பட்ட துண்டு செகப்பு நீலம் இது போல் கலர் உள்ள துண்டுகள் இவைகளுக்கெல்லாம் மிஸ்ரவாசஸ்னு பேர் அவைகள்லாம் நாம் கையில் வச்சுருந்தாலே நமக்கு ஆசுர சக்தி ஜாஸ்தியாக இருக்குது உக்ரமாக நம்முடைய மனசே கெட்ட எண்ணங்களை ஜாஸ்தி உண்டு பண்ணும் கலர் துணியை கையில் வச்சுண்டா ஆகையினால கலர் துண்டே கையில் வச்சுக்கக்கூடாது வெள்ளை துண்டு தான் வச்சுக்கணும் பத்னியான் நாசுரீம் கக்ஷியாம் சேஷே காலே யதேச்சையா பரிதானாத் பகிஷ்கக்ஷியா நிபத்தான் நாசுரீ பவேத்துன்னு எப்போ கையில் துண்டு வச்சிருந்தாலும் வெள்ள நிறமான துண்டு தான் வச்சுக்கணும் நிறங்கள் உள்ள துண்டு வச்சுக்கப்படாது வச்சுட்டால் ஆசுர சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அவனுடைய எண்ணங்களில் கெட்ட எண்ணங்கள் ஜாஸ்தி உருவாகும் பேச்சும் கடுமையாக இருக்கும் துணியை கட்டிக்கிறதுனால அப்படின்னு இந்த வஸ்திரத்துக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் நமக்கு விதிச்சிருக்கா இந்த கட்டுப்பாடுகளோடு நாம் கர்மாக்களை செய்தால் அது கண்டிப்பாக பலன் இல்லாமல் போகாது அதே போல் இந்த உபவீதம் யக்ஞோபவீதங்கிறது ரொம்ப முக்கியம் பூநூல்ன்னு சொல்கிறோமே அது இங்கேயோ கடையில் வாங்கி மாட்டிக்கிறதுன்னு இருக்கப்படாது அதை நூற்று தான் போட்டுக்கணும் நூக்கிறதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது அதை சில பேர் அந்த கட்டுப்பாடுகளோடு நோற்று கொடுப்பாள் அவள்கிட்ட வாங்கி வச்சுக்கணும் பூனை வாங்கி வச்சுண்டு அந்த பூனை போட்டுண்டு நாம் செய்யணும் அப்படி செய்யாட்ட போனால் அது இந்த அநாதையாக போனவாளுக்கு சம்ஸ்காரம் சரியானபடி ஆகாமல் போனவாளுக்கு அந்த கர்மாக்கள் போய் சேர்றது அப்படின்னு ரிஷிகள் நமக்கு சொல்கிறாள் தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது கடையிலிருந்து வாங்கி போட்டுக்கப்படாது பூனலை நூற்று தான் போட்டுக்கணும் நூற்று போட்டுண்டா அது கொஞ்சம் பழுப்பு நிறமாக தான் இருக்கும் வெள்ளையாக இருக்காது கடையில் வாங்கினா வெளியிலேருன்னு இருக்கும் அந்த பூனை அது போட்டுன்றாலும் நல்லா இருக்கும்னு தோணும் ஆனால் அது அசுத்தி அதுக்கு பேர் பூனல்னே பேர் இல்லை தந்தூன்னு பேர் தந்தூன்னா நூல் அதுக்கு நூலுன்னு தான் பேர் அதை போட்டுண்டு நாம் கர்மாக்களை செய்யப்படாது நோக்கப்பட்ட பூணல்தான் போட்டுக்கணும் அதே போல் சிகையோடு தான் நாம் கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது சிகை இல்லாமல் இருக்கக்கூடாது சிகை வச்சுக்கணும் சிக்கன்னா குடுமின்னு சொல்கிறோம் குடுமையை வச்சுக்கணும் அது சின்னதாக வச்சுக்கிறது எப்படியோ குடுமின்னு ஒன்று வச்சுக்கணும் சிக இல்லாமல் நாம் கர்மாக்களை செய்தால் அது தலையை அவுத்து போட்டுண்டு நாம் கர்மாக்களை பய செய்கிற மாதிரி தலையை அவுத்து போட்டுண்டு நாம் கர்மாக்களை செய்கிற பொழுது அது பிரேதங்களுக்கு போய் சேர்றது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ஆகையினால சிகைங்கிறது கட்டாயம் பழைய நாளில் பார்த்தா அத்தனை பேரும் சிகை வச்சுருப்பாள் வேலை செய்கிற ஆட்களாகட்டும் அத்தனை பேரும் சிகையோடு இருக்கிறது அப்படின்னு ஆகையினால்தான் நமக்கு தெய்வசக்தி நிறையா இருந்தது அந்த நாளில் இந்த அளவுக்கு பண வசதியோ ஒரு போக்குவரத்து வசதியோ இல்லாத போது கூட பெரிய வியாதிகள் வந்ததில்லை வந்து திண்டாடலை யாரோ நூற்றுக்கு ரெண்டு பேருக்கு வியாதி வரும் அப்படி இருந்தது பாப்பை வசாத்து அந்த வியாதி வரும் இப்பெல்லாம் வீதிக்கு வீதி கோவில் இருக்கோ இல்லையோ ஆஸ்பத்திரி வீதிக்கு வீதி வந்துடுத்துப்போம் ஏன்னா எதை தொட்டாலும் வியாதி வருது எதை பார்த்தாலும் வியாதி வருது எதை நினைச்சாலும் வியாதி வருது இப்போது ஏ ஆசுர சக்தி ஜாஸ்தியாக போயிடுது அசுராலுடைய சாநித்தியம் ஜாஸ்தியாக போயிடுது காரணம் என்ன அப்படின்னா நாம் எல்லோரும் அசுரலுக்கு உத்தேசித்து நாம் செய்கிறோம் சிகை இல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் பிரேதங்களுக்கு போய் சேரும் அப்படின்னா பிரேத்தங்கள்லாம் நம்மளை சுற்றி வருது அவைகளுக்கு நாம் எதை செய்தாலும் பூஜையோ ஜெபமோ ஹோமமோ எதை பண்ணினாலும் பிரேதங்களுக்கு நாம் செய்கிறோம் அவைகள்தான் நம்ம கூட இருக்குது ஆகையினால்தான் கீழே போனால் அடி விழுறது அடிபடுறது ஏதோ ஒரு விதமாக நமக்கு அடிபட்டுண்டே இருக்குது அல்லது காரிய தடங்கள் ஏற்படுறது நினச்ச காரியத்தை நடத்த முடியல நம்மளை சுற்றி இருக்கிறவா சொன்னதை கேட்கறது இத்தனை கஷ்டங்கள் ஏன் வருது அந்த கஷ்டங்களை நாமளே இழுத்து விட்டுனுட்டோம் அவைகளுக்கெல்லாம் இந்த அடிப்படையான இந்த சின்ன சின்ன தர்மங்கள் தான் காரணம் அப்படி தானே ஒரு பெரிய இன்ஜின் தயார் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு போல்ட் மட்டும் போடாட்ட போனால் என்ன அப்படின்னு விட்டுட்டா அந்த மிஷினே வேலை செய்யாது வேலை செஞ்சாலும் ஓடும் நாம் ஸ்டார்ட் பண்ணால் நகுந்து நகுந்து போயிட்டே இருக்கும் அது ஏன் அந்த ஒரு சின்ன போல்ட்டு தானே போடலை அப்படின்னா அந்த போல்ட் எவ்வளோ முக்கியம் அது இந்த சிகைங்கிறது ரொம்ப முக்கியம் சிக்கை இல்லாமல் நாம் எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால தான் சிகைன்னு வச்சுக்க முடியலைன்னா கூட கூர்ச்சம்னு தர்பயில் பண்ணி காதில் சொருகிக்கணும் சொருகிண்டு கர்மாக்களை பண்ணணும் அதுவும் சிக்கைக்கு சமானமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவில்களில் போய் முடி இறக்கிறதுன்னு குழந்தைகளுக்கு பண்ணுவோம் அதே போல் இப்போ பெரியவெல்லாம் பண்ணிக்கிறதுன்னு வருது அப்படி பண்ணிக்கப்படாது உபநயனம் ஆனப்புறம் சுத்தமாக மொட்டைன்னு அடிச்சிக்கவே கூடாது புருஷாலாகட்டும் ஸ்திரீகளாக யாருமே சிக்கைங்கிறது கலை தலையில் கேஷம்ங்கிறது இருக்கணும் கேஷம் இல்லாமல் இருக்கப்படாது அதில் சிக்கை இருக்கணும் அது கொஞ்சமாக வச்சுருந்தாலும் சரி நிறையா வச்சுருந்தாலும் சரி நல்லா வச்சுக்கணும் சிக்கன்னு இருக்கணும் அதேனால்தான் நமக்கு கவர்மெண்டில் அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட்டுன்னு நம்ம கொடுக்குறா அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட் எதுக்கு கொடுக்குறா அப்படின்னா இதுக்கு மேலேயாவது நீ உன்னுடைய தர்மங்களை நீ பண்ணு அப்படின்னு அறுபது வயசில் நம்மளை விடுறாள் அதுக்கப்புறமாவது நாம் கொஞ்சம் சிக வச்சுக்கணும் தைரியமாக வச்சுக்கணும் சிகை யாருக்கு நாம் பயப்படணும் பகவானுக்கு மாற்றம்தான் நாம் பயப்படணும் வேறு யாருக்கும் யோஜனை பண்ணப்படாது தைரியமாக சிகை வச்சுன்னு அப்படின்னா யாரும் அதை ஆக்ஷேபிக்க மாட்டாள் ஒருத்தன் தன்னுடைய கட்டுப்பாடோடு ஒருத்தன் இருக்கான்னா அதை யாராவது ஆக்ஷேபிப்பாளா யாரும் ஆக்ஷேபிக்க மாட்டா சிக வச்சுக்கணும் ரிட்டேர்ட் ஆனப்புறமாவது சிகை வச்சுக்கிறதுன்னு வரணும் அப்படி இந்த சிகையோடு கூட தான் நாம் நம்முடைய கர்மாக்களை செய்யணும்னு ரிஷிகள் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கா மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்